ஆயிரத்தி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மக்காவாசியிலான ஏழைகள் செல்லும் அவர்களிடம் உயர்வான தகுதிகளையும் நிலையான அறுப்படைகளையும் பெற்றுக் நாங்கள் தொழுவது போலவே அவர்களும் தொழுகின்றார்கள் நாங்கள் நோன்பு வைப்பது போலவே அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு செல்வம் அதிகம் உண்டு இதனால் ஹஜ்ஜ் செய்கின்றனர் எங்களுக்கு அவ்வாறு முடியவில்லையே என்று கூறினார்கள் உங்களுக்கு முந்தி சென்றோரை ஒரு செயல் மூலம் நீங்கள் அடைவீர்கள் உங்களுக்கு பிந்தி விட்டவரை அதன் மூலம் முந்துவீர்கள் மேலும் நீங்கள் செய்வது போல் செய்கின்றவரை தவிர வேறு எவரும் உங்களை விட சிறந்தவராக முடியாது அப்படிப்பட்ட செயலை உங்களுக்கு கூறட்டுமா என்று கேட்டார்கள் கூறுங்கள் என்று நபி அனிஹுல்லம் அவர்கள் கூறினார்கள் இதன் அறிவிப்பாளரில் ஒருவரான அபு சாலிஃப் என்பார் அபு ஹுரேரா அவர்களிடம் இவற்றின் முறை எப்படி என்று கேட்கப்பட்டது அதற்கு அபு குரேரல்ல ஒவ்வொன்றையும் எட்டு நான்கு மூன்று முஸ்லிம் ஐந்து ஒன்பது ஐந்து பிறகு மீண்டும் நபிஹா அணிசல்லம் அவர்களிடம் மக்காவாசிகளான ஏழைகள் வந்தார்கள் எங்களின் சகோதரர்களான பணக்காரர்கள் நாங்கள் செய்வது பற்றி கேள்விப்பட்டு அது செய்கின்றார்கள் என்று கூறினார்கள் இது அல்லாஹுவின் அருப்படை அல்லாஹ் தான் விரும்பியோருக்கு அதை கொடுப்பான் என்று நபிசல்லு அலைபு அவர்கள் கூறினார்கள்